மூன்று நாட்களுக்கு மேல் துக்கத்தை வெளிப்படுத்த நாங்கள் தடுக்கப்பட்டுள்ள கணவன் இறந்தபின் அவனது மனைவி நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது இந்த நாட்களில் நாங்கள் சுருமாயிடவோ மனப்பொருட்களை பூசவோ சாயமிடப்பட்ட ஆடைகளை அணியவோ கூடாது முன் நூலில் சாயமிடப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணியலாம் எங்களில் உருத்தி மாதவிடாயிலிருந்து நீங்க குளிக்கும் மனப்பொருட்களை பயன்படுத்துவது அனுமதிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜனாசாவை தொடர்ந்து செல்வதை விட்டும் நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம்